சச்சிதானோத்தியேத்தாபயா ஆச்சாரோரா சேத்தரி தானம் பிரவச்சம் விதைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் ஆன்மீக தத்துவங்களையெல்லாம் உபதேசிக்கிறார் கடமைகளையெல்லாம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு ஈஸ்வரனை சார்ந்து செய்து விவேக வைராக்கியத்தை சம்பாதித்து ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே விஷயம் இங்கே சொல்லுகிறார் ஆத்யா அரணிஹி ஆச்சாரியா சாத் அந்தேவாசி உத்தர அரணிஹி சாத் அதாவது இந்த நெருப்பை கடையறத்துக்காக உண்டாக்குறதுக்காக வேண்டிய அரணிக்கட்டை அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த ரெண்டு கட்டையை சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க ஒரு கட்டையில் ஹோல் இருக்கும் இன்னொரு கட்டை அது மேலே வைப்பாங்க அதை வச்சு கடையிறது எப்படி நாம் இந்த தயிரெலாம் கடையிறோமோ அது மாதிரி இந்த கீழ்கட்டையை அமைக்க காலால் அமைக்கிக் கொண்டோ இல்லாட்டி நன்றாக கட்டியாக வைத்து கொண்டோ அந்த மேல் கட்டையினால் கயிறை வைத்து கடையிறது வழக்கம் அப்படி கடையை கடையே அதுக்குள்ளேருந்து நெருப்பு வெளிப்படும் அந்த திருஷ்டாந்தான் சாஸ்திரங்களில் அடிக்கடி உபதேசிக்கப்படுகிறது ஏன்னா அரணிக்கட்டையை பற்றி வேதங்கள்லேயே நிறைய சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன சொல்கிறார் முதல் அரணி வந்து ஆச்சாரியன் இந்த கீழ்கட்டையாக இருக்காரே அவர் தான் ஆச்சாரிய ஆத்தியா சாத் முதல் அரணிக்கட்டை கீழிக்கட்டைன்னு சொல்கிறது ஆச்சாரியன் என்று புரிந்துகொள் இங்கே வந்து திருஷ்டாந்ததுக்காக சொல்கிறார் அந்தேவாசி உத்தராரணி சிஷ்யன் வந்து அந்த மேல்கட்டை அதாவது கேட்டு கேட்டு கேட்டு விஷயத்தை குருக்கிட்டிருந்து வாங்கிக்கணும் கேட்குற ஆசையை காமிச்சு காமிச்சு தூண்டி தூண்டி அவர்கிட்ட இருந்து விஷயங்களை கிரகிக்கணும் எனவே ஆச்சாரியரை சார்ந்திருந்து சிஷ்யன் தத்துவ விசாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் அப்போது இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற போது அங்கே என்ன நடக்கிறதுன்னா சிஷ்ய பிரதிவச்சனம் பிரஷ்னோத்தரம் கேள்வி பதிலாக நடக்கும் அதை சொல்கிறார் தானம் பிரச்சனம் அப்படி அவர்கள் சேர்க்கையினால் அங்கே சாஸ்திர விஷயங்கள் சிந்திக்கப்படுகின்றன அதனால் என்ன கிடைக்கிறதுனா ஞானம் கிடைக்கிறது அந்த ஞானம் நமக்கு வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கிறது செயல்படுத்துவதன் மூலம் ஞானம் வந்து அறிவதாலும் அந்த அறிவை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவதாலும் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறார் அப்போது ஒரு அரணிக்கட்டை இன்னொரு அரணிக்கட்டை சேர்ந்து கடைஞ்சா அக்னி வரும் அக்னி வந்தால் அந்த அக்னியானது அந்த கட்டையை எரிக்கும் அதெல்லாம் விஷயம் அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் குருவும் சிஷ்யனும் சேர்ந்து சாஸ்திர விசாரம் பண்ணினா சிஷ்யனுக்கு ஞானம் ஏற்பட்டு அது சுகத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஞானமாக அது விளங்கும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இது அப்படியே உபநிஷத்துலையும் நாம் பார்க்குறோம் அதாதி வித்தியம் ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாசியுத்தரூபம் வித்யா சந்தி பிரவச்சனகும் சந்தானம் இத்தியதி வித்யம் என்று தைத்திரிய உபநிஷத்தில் சீக்ஷாவல்லியில நாம் பார்க்கிறோம் அதாவது அதிலோக அதிஜோதிஷ அதிவித்ய அதிப்பிரஜ அத்தியாத்ம உபாசனைகள்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கு அப்படி உபதேசிச்சுருக்கிற விஷயத்தில் அதிவித்யங்கிறது ஒரு டாபிக் இது ஒரு தியானம் மெடிடேஷனுக்கு சொல்லியிருக்கார் வித்யங்கிறது எப்படின்னா ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அந்தேவாசி உத்தர ரூபம் வித்யா அதிலிருந்து வித்யை ஏற்படுறது அதுக்கு காரணம் என்னென்னா பிரவச்சனகும் சந்தானம் அப்படிங்கிற அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது இந்த பன்னெண்டாவது மந்திரம் ஆக வித்யங்கிற அக்னியானது உற்பத்தி ஆகிறது சுகாவகா வித்யா சந்திஹி சுகாவகா வித்யா சுகாவகா சந்திஹி அப்படி போடலாம் ஆக அந்த படிக்கிறதும் ஒரு ஆனந்தம் படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கிற விஷய ஜானமும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆச்சாரியோரணிராத்யாத் அந்த வாசியுத்தரணி தத் சந்தானம் பிரவச்சனம் வித்யா சந்தி சுகாவகா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம்